கருந்துலை அறிதல் அறிவியல் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் ராசிந்தன் மனிதகுலம் தனது முதல் கருந்துலை படத்தை பார்த்து கொண்டிருக்கிறது அறிவியல் ஆராய்ச்சியில் இது ஒரு புதிய உயரம் கருந்துலை என்றால் அண்டத்தில் காணப்படுவதிலேயே புரிந்து சிக்கலான பொருளாகும் ஏற்கனவே நாம் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இப்போது நாம் அதனை படம் பிடிக்கும் முயற்சியில் முன்னேறியுள்ளோம் அரிவியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் அனுமானித்த ஒன்றை கண்ணுற்று காண்பது மிக முக்கியமானது இப்போது நமக்கு கிடைத்திருப்பது எம் எயிட்டி செவன் என அழைக்கப்படுகின்ற கேலக்சி எனப்படும் ஒரு அண்டத்தின் மையத்தில் அமைந்த மிக பெரிய படமாகும் பூமியிலிருந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது தொலைவில் அது அமைந்திருக்கிறது அதாவது அங்கிருந்து ஒளி நம்மை வந்து அடைய சுமார் ஐயாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது கோடி ஆண்டுகள் ஆகும் நம் சூரியனுடைய நிறையை விட அறுபத்தி ஐந்து லட்சம் மடங்கு பெரியதாக அந்த கருந்துளை உள்ளது கருந்துலையை படம் பிடித்தல் எப்படி சாத்தியமானது என்பது குறித்து ஏராளமான கட்டுரைகள் இணையத்தில் கிடைக்கின்றன இந்த முயற்சி இனிவரும் நாட்களில் பூமியை விட பெரிய தொலைநோக்கியை ஏற்படுத்துவதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்தியுள்ளது அவ்வாறு நடந்தால் கருந்துளை பற்றிய வேறுபல சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்கும் ஐன்ஸ்டீனின் தத்துவம் எவ்வளவு தூரம் சரி குவாண்டம் தத்துவத்துடன் ஐன்ஸ்டீன் தத்துவத்தை இணைத்து புதிய இயற்பியல் தத்துவத்தை ஏற்படுத்துவது போன்ற மேலும் வானில் அறிய முடியாத பல உண்மைகளை கூர் நோக்கி ஆராய முடியும் கருந்துளை என்பது என்ன சூரியன் போன்ற விண்மீன்களை எடுத்து கொண்டால் அவற்றுள் எப்போதும் எதிரும் புதிருமான முரண்பட்ட இரண்டு விசைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன முதலாவதாக அவற்றின் சொந்த நிறை ஏற்படுத்தும் ஈர்ப்பு விசை காரணமாக அவை சுருங்கும் அவ்வாறு சுருங்கும் மையத்தில் அழுத்தம் கூடி கருப்பிணைவு ஆற்றல் எனும் ஒருவகை அணுவிசை ஏற்படும் இதன் காரணமாகவே சூரியன் ஒளிர்கிறது வெப்ப ஆற்றல் எல்லாவற்றையும் விரிவுபடுத்தும் ஆகவே இந்த விரிவுபடுத்தும் வெப்ப விசை சுருங்க செய்யும் ஈர்ப்பு விசைக்கு எதிராக செயல்பட்டு எப்போதும் சூரியனுள் எதிர் முரண்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூரியன் நிலையாக இருப்பதும் ஒளிர்வதும் இந்த எதிர்முரண்களின் செயலால் தான் எதிர்மறைகளின் ஒற்றுமையும் முரண்களும் என்ற இயக்கவியல் பொருள் விதி இங்கே நமக்கு தெளிவாக புலப்படுகிறது பருப்பொருள் அளவில் ஏற்படுகின்ற மாற்றம் அதன் பண்பிலும் மாற்றத்திற்கு இட்டு செல்லும் என்ற பொருள் முதல்வாத இயக்கவியல் விதிக்கு ஏற்ப குறிப்பிட்ட அளவை விட விண்மீனின் நிறை கூடினால் அதன் தன்மை மாறிவிடும் சூரியனைப் போல சுமார் மூன்று மடங்குக்கு மேலே நிறை கொண்ட விண்மீன்கள் தமது வரலாற்றில் ஒரு கட்டத்தில் சொந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக சுருங்கி வெள்ளைக்குள்ள விண்மீன் என்ற ஒரு வகை விண்மீனாக மாறும் என முதன் முதலில் கூறியவர் விஞ்ஞானி சந்திரசேகர் இவர்தான் குறிப்பிட்ட விண்மீனின் நிறை கூட கூட அந்த விண்மீனின் தன்மை மாறுபடும் என முதலில் நிறுவியவர் அதே சூரியனை விட சுமார் இருபது மடங்கு கூடுதல் நிறை கொண்ட இராட்சச குண்டு விண்மீன்கள் தமது இயல்பு வளர்ச்சியில் ஒரு கட்டத்தில் அந்த விண்மீன் வெளியிடும் வெப்ப ஆற்றல் அதன் ஈர்ப்பு விசையை தாக்குப்பிடிக்க முடியாமல் போகும் ஈர்ப்பு விசையின் கை ஓங்குவதுடன் அந்த விண்மீன் தனக்குள்ளேயே சுருங்க தொடங்கும் இப்படி சுருங்கத் தொடங்கும் விண்மீன்கள் ஸ்வாஸ் விட்டம் என்ற அளவுக்கு சுருங்குகின்றன அவ்வாறு ஸ்வாஸ் சைல்ட் அளவுக்கு குறைவாக சுருங்கி போனால் அதன் ஈர்ப்பு விசை வெகுவாக அதிகரிக்கும் இவ்வாறு உருவாவதுதான் கருந்துளை கருந்துளைகளுக்கு ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு உச்சமாக இருக்குமெனில் அதுதான் வெளியிடும் வெளிச்சத்தை கூட தானே விழுங்கிக் கொள்ளும் அதன் மீது ஒளியை பாய்ச்சினால் அதனை திரும்ப பிரதிபலிக்கவும் செய்யாது இதன் காரணமாக கருந்துளைகளை பார்க்க முடியாது எனவே அவைகளை ஆராய்வதும் எளிதல்ல சார்பியல் கோட்பாட்டின் அடிப்படையிலாகவே கருந்துளையின் இருப்பு குறித்த முதல் அனுமானம் எழுந்தது ஆய்வுகள் வரையில் கருந்துளைகள் அண்டங்களில் நிலவுவதற்கான தற்செயல் ஆதாரங்கள் தான் கிடைத்து வந்தன இப்போது கருந்துலையின் படம் கொடுக்கும் சில விவரங்கள் சார்பியல் கோட்பாட்டின் அனுமானங்களை மேலும் உறுதிப்படுத்துகின்றன சார்பியல் கோட்பாடும் கருந்துளைகளும் பத்தொன்போதாம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் ஒளியின் திசை வேகத்தை கணக்கிடும் அளவுக்கு இயற்பியல் முன்னேற்றமடைந்தது ஒளியின் திசை வேகமானது ஆராய்ச்சியாளரின் திசை வேகத்திற்கு ஏற்ப மாற்றத்திற்கு உள்ளாகும் என்றுதான் அதுவரை நிலவி வந்த விசையியல் அறிஞர்கள் நம்பினார்கள் ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒலியின் திசைவேகம் நிலையானது என்ற முடிவு வந்தது இக்கண்டுபிடிப்பு விசையியல் மற்றும் மின் காந்தவியல் ஆகிய துறைகளிடையே முரண்பாட்டை ஏற்படுத்தியது இச்சிக்கலை தீர்க்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ஐன்ஸ்டைன் அதன் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு சார்பியல் கோட்பாட்டை வகுத்தளித்தார் அந்த சமயத்தில் அவர் சுவிட்சர்லாந்து நாட்டின் காப்புரிமை அலுவலகம் ஒன்றில் கடைநிலை ஊழியராக அவர் பணியாற்றி வந்தார் என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும் மேற் சொன்ன கோட்பாடுதான் ஐன்ஸ்டைனின் மேதமையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஐன்ஸ்டைன் மொத்தம் நான்கு கருத்துக்களை வெளியிட்டு அறிவியல் உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் அதில் இரண்டு கருத்துகள் சார்பியல் தொடர்பானவையாகும் மேலும் ஒன்று நிறையை ஆற்றலாக மாற்ற முடியும் என நிரூபித்த சமன்பாடான ஈஸ் இக்கோல் டெ எம்சி ஸ்கொயர் என்பதும் மற்றொன்று அணுக்களின் இருப்பை நிரூபித்தலும் ஆகும் சார்பியல் குறித்தான ஐன்ஸ்டைனின் கருத்துக்கள் காலம் வெளி ஆகியவை இரண்டும் அறுதியானவை அல்ல எல்லோருக்கும் ஒரே மாதிரியானவை அல்ல காலத்தையும் வெளியையும் உணர்கிற நபர் அல்லது பொருட்களின் இயக்கத்தை சார்ந்து காலம் வெளி வேறுபடும் மேலும் காலம் வெளி இரண்டும் ஒன்றில்லாமல் மற்றொன்று தனித்திருக்காது எனவே காலம் வெளி ஆகியவைகளை இணைத்து காலம் வெளி என இணைத்து குறிப்பிட வேண்டும் எனவும் நிறுவுகிறார் அதன் பிறகு மேற் சொன்ன சிறப்பு சார்பியல் கோட்பாட்டினை அடித்தளமாக கொண்டு ஈர்ப்பு விசையை விளக்குவதற்கான முயற்சியில் ஐன்ஸ்டைன் ஈடுபடுகிறார் பத்தாண்டுகள் கழித்து இவ்வாராய்ச்சியின் முடிவில் பொது சார்பியல் கோட்பாட்டை வெளியிடுகிறார் காலம் வெளி இரண்டினுடைய வளைவின் காரணமாக ஏற்படுகிற விளைவே ஈர்ப்பு விசை என்றும் பெரும் நிறை கொண்ட ஒரு பொருளை ஒலி கடந்து செல்லும்போது அது வளைகிறது எனவும் குறிப்பிடுகிறார் மேற் சொன்ன கோட்பாட்டு விளக்கங்களின் அடிப்படையிலேயே கருந்துளையின் இருப்பு முதலில் அனுமானிக்கப்பட்டது இந்த அனுமானங்கள் விஞ்ஞான ஆய்வுகளின் வழியே பரிசோதிக்கப்படுகின்றன கருந்துளை பற்றிய ஐன்ஸ்டைனின் கருத்தை நவீன காலம் வரையில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து வளர்த்தெடுக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்டீபன் ஹாக்கிங் வகுத்து கொடுத்த கோட்பாடு கருந்துளைகளின் இருப்பை புரிந்து உதவுவதாக அமைந்தது கருந்துளைகள் வெளியிடும் கதிரியக்கம் பற்றிய கருத்துக்களையும் அவரே வெளியிட்டார் ஸ்டீபன் ஹாக்கிங் மறைவுக்கு பின் அவரது குழுவினர் கருந்துளைகளின் இயக்கம் குறித்த மேலும் சில கருத்துக்களை வெளியிட்டனர் அதாவது கருந்துளைக்குள் ஈர்க்கப்படும் எந்தவொரு பொருளும் அதன் வெப்பத்தை அதிகரிக்கும் என்பதும் மேலும் கருந்துளைகளில் இருந்து ஹாக்கிங் கதிரியக்கம் மட்டுமல்லாது ஃபோட்டான் கிழைகள் வெளியேறலாம் எனவும் குறிப்பிட்டனர் ஃபோட்டான் கிழைகள் குறித்த கருத்து நிரூபிக்கப்படாத அனுமானமே இப்படியான ஆராய்ச்சிகள் பிரபஞ்ச வெளியை நமக்கு உதவுகின்றன கருந்துளைகளும் கருத்து முதல்வாதிகளும் அறிவியலில் அனுமானங்களுக்கு இடம் உண்டு கற்பனைகளுக்கும் ஒரு பங்கிருக்கிறது ஆனால் அந்த கற்பனைகளும் அனுமானங்களும் மந்திரத்தில் விழும் மாங்காய்கள் அல்ல ஐன்ஸ்டைன் முன்வைத்த சிறப்பு சார்பியல் கோட்பாடு ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வந்த இருவேறு அறிவியல் உண்மைகளுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டில் உதித்தது என்பதை குறிப்பிட்டோம் அதனை மேலும் கூர்ந்து நோக்கினால் அனுமானங்களுக்கு உள்ள இயக்கவியல் அடிப்படையும் புரிபடும் காலம் குறித்த மனிதர்களுடைய அறிவு மிக இயல்பானது என்றே தோன்றுகிறது ஏனென்றால் மனிதர்கள் பிறந்தது முதலே காலத்தோடு உறவாடுகிறார்கள் காலத்தை கணக்கிட்டு பயன்படுத்துகின்றனர் எனவே இந்த அறிவு போதுமானது போல் தோன்றுகிறது ஆனால் மனித ஆராய்ச்சி விண்ணை தாண்டி வெளியே எட்டுகிறபோது முற்றிலும் புதிய சூழலில் காலம் குறித்த அறிவு வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது புரிகிறது ஒளியின் வேகத்தில் பயணிப்பது சாத்தியமே இல்லாத ஒருவருக்கு வேகத்திற்கேற்ப நிறை அதிகரிக்கும் என்ற உண்மை அனுபவத்தில் புரியாது பல்வேறு கதிர்களையும் அனுப்பிளவுகளையும் ஆராய்கிற நவீன காலத்திற்கு ஐன்ஸ்டைன் தத்துவ ஏற்படுத்திய புரட்சிகர மாற்றம் எத்தனை முக்கியமானது என்பது புரிகிறது ஒரு குவலையில் தண்ணீர் இருக்கிறது குடித்து முடித்தவுடன் காலியாகிவிட்டதாக சொல்கிறோம் இல்லை குவலைக்குள் காற்று நிறைந்து விட்டது மேர் சொன்ன தகவல் அன்றாட உரையாடலுக்கு தேவைப்படும் தகவலாக இல்லை ஆனால் அறிவியலி உண்மையை சாதாரணமாக கடந்து செல்லாது அண்டத்தில் பல்வேறு துகள்கள் வாயுக்கள் கோள்கள் ஆற்றல் என நிறைந்திருக்கின்றன இவை நிறைந்துள்ள வெளியை காலியிடம் என்பதா வேறு எப்படி குறிப்பிடுவது என நுணுகி ஆராயும் ஒரு ஆப்பிள் பழம் மரத்திலிருந்து கீழே விழுவதை கொண்டு புவி ஈர்ப்பினை வரையறுக்க அதுவே பூமியும் சூரியனும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருப்பதும் நிலவும் பூமியும் ஒன்றை ஒன்று ஈர்த்தபடி சுழன்று கொண்டிருப்பதும் தெரிய வரும்போது ஈர்ப்பு விசையின் வரையறைகள் மாறுகின்றன காலம் ஒரு நேர்கோட்டில் பயணிப்பதாக நியூட்டன் கருதினார் அவருடைய கோட்பாடு இயற்பியலில் விசையியலில் தாக்கம் செலுத்தியது காலம் என்ற குவலைக்குள்ளே அனைத்தும் இருப்பதாகவும் மாறி வருவதாகவும் நியூட்டன் அனுமானித்தார் ஈதர் என்ற ஒரு கற்பனை பொருளையும் அவர் வசதிக்காக அனுமானித்து கொண்டார் ஐன்ஸ்டைன் மேற் சொன்ன அனுமானங்களை காலாவதியாக்கினார் உண்மையில் ஒளியின் இயல்பு குறித்த திட்டவட்டமான கண்டுபிடிப்பு தான் அதுவரையிலான போக்குகளை புரட்டி போட்டது நியூட்டனின் கருத்துக்களுடைய எல்லையை புரிய வைத்தது ஐன்ஸ்டைனின் கோட்பாடாது காலமும் வெளியும் குறித்த புரிதலில் புரட்சிகரமான மாற்றங்களை செய்தது மேற்னன்னவைகளில் இருந்து பார்த்தால் ஐன்ஸ்டைனின் கோட்பாடு உருவான இயக்கவியல் அடிப்படையும் புரியும் இயற்பியலில் ஒட்டுமொத்த மனித சமூகம் முன்னேற்றமடைந்த இருவேறு கட்டங்களோடு இணைத்து புரிந்து கொள்ள முடியும் பெலி என்பது அனைத்து பொருட்களும் இடம்பெற்றுள்ள நகர்கின்ற கலனாகும் ஒரு பாத்திரம் போல காலம் என்பது எண்ணற்ற நகர்வுகளின் அண்டம் தொழுவிய ஓட்டம் மேற்ன்ன பார்வையை ஈர்ப்பு விசையோடு இணைத்து பொது சார்பியல் கோட்பாட்டை ஐன்ஸ்டைன் உருவாக்கினார் அது நியூட்டனின் ஈர்ப்பு விசை தத்துவத்தின் மெய்த் தன்மையை நிரூபித்து அதனை வளர்த்தெடுத்தது சூரியனை நெருங்கிச் செல்லும் வெளிச்ச கதிர்கள் சிறிதளவு வளையும் என்பதும் சூரியனை சுற்றி கோள்கள் நகரும் பாதை ஒரே நீள்வட்டமல்ல என்பதும் அது சற்றே மாறி மாறி ரோசா பூவின் இதழோரங்களை ஒத்தவடிவத்தில் அமைந்திருப்பதும் ஈர்ப்பு விசை காரணமாகதான் சூரியனில் இருந்து வெளிவருகிற ஒலியானது பூமியை அடையும் போது செம்மை நிறம் பெறுகிறது என்பதையும் அவர் நிரூபித்தார் சிறப்பு சார்பியல் கோட்பாட்டின் அடிப்படையில் வெளியும் காலமும் காலவெளி ஸ்பேஸ் டைம் என்ற பிரிக்க முடியாத ஒரு கட்டமைப்பு என்ற வரையறைக்கு அவர் வந்தார் அதன் பொருள் இனிமேல் காலம் என ஒன்றோ வெளி என ஒன்றோ கிடையாது என்பதல்ல காலம் அதனுடைய தனித்தன்மையை கொண்டுள்ளது வெளி அதற்கேற்ற தன்மையை கொண்டிருக்கிறது ஆனால் இவை இரண்டும் ஒன்றில்லாமல் தனித்து நின்று பொருள் தருகிறவை அல்ல என்பதே ஆகும் சார்பியல் கோட்பாட்டையும் கருந்துளைகள் பற்றிய அனுமானங்களையும் கருத்து முதல்வாதத்திற்கான எடுத்துக்காட்டாக கைப்பற்றும் முயற்சிகள் ஆரம்ப காலத்திலேயே தொடங்கிவிட்டன அதாவது அறிவியலால் அறியவே முடியாத ஒன்று உண்டு என்றும் அண்டம் படைக்கப்பட்ட ஒன்றே என்றும் மேற் சொன்ன கோட்பாடுகள் நிறுவிவிட்டதாக அவர்கள் முன்வைக்கின்றனர் உண்மைக்கு மாறாக மேற் சொன்ன வகையில் கருத்துக்களை முன்வைக்கிறவர்கள் முதலாளித்துவத்தின் தேவையில் இருந்தே செயல்படுகின்றனர் காரண தாக்கி அழிப்பதே அவர்களுடைய கெட்ட நோக்கம் அறிவியலுக்கு விரோதமான கருத்து முதல்வாதத்தை திணிக்க அறிவியலேயே கையகப்படுத்திக் கொள்கிற முயற்சிகளை பொருள் தொடர்ந்து எதிர்க்க வேண்டியுள்ளது மேலும் அதனை காரண முன்னெடுக்கவும் வேண்டியுள்ளது சார்பியல் கோட்பாட்டை முன்வைத்து அறிவியலை திருப்பியவர்கள் பற்றி லெனின் குறிப்பிடும்போது ஐன்ஸ்டைன் பொருள் முதல்வாதத்தின் அடிப்படையின் மீது எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை ஆனால் அவருடைய கோட்பாடு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான முதலாளித்துவ அறிஞர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலைமை ஐன்ஸ்டைனுக்கு மட்டும் ஏற்படவில்லை இயற்கை அறிவியலை சீர்திருத்தி அமைத்த பெரும்பாலான அறிஞர்களுக்கு நேர்ந்துள்ளது என்றார் அறிவியலும் மார்க்சியமும் மனித குல வரலாற்றில் அறிவியலின் பங்களிப்பு பற்றி ஏங்கல்ஸ் விதந்தோதுகிறார் அவரது காலத்தில் நிக்கோலஸ் கோபர்நிக்கஸ் பூமிதான் சூரியனை சுற்று வருகிறது என்ற உண்மையை உலகுக்குச் சொன்னபோது இது ஒரு புரட்சிகர நடவடிக்கை என்றார் ஏங்கல்ஸ் அதே போல மார்க்சும் சார்லஸ் டார்வினின் பரிணாம தத்துவத்தை வரவேற்று கொண்டாடியதை நாம் அறிவோம் மனித அறிவை தத்துவ பார்வையில் நோக்கும் போது புலனறிதல் பகுத்தறிதல் என இருவேறு கட்டங்களாக சொல்லலாம் புலனறிதலை மட்டும் சார்ந்து சிந்திக்கும் போது அது அனுபவவாதத்திற்கு வழிகோலுகிறது பகுத்தறிவை மட்டும் சார்ந்து நின்றால் அது பகுத்து பார்த்து ஆய்வு செய்கிற திறனை புலன் உணர்தலுக்கு மேலான ஒரு உயர் நிலையாக நிலைநிறுத்தி விடுகிறது மார்க்சியம் இவை இரண்டையும் கணக்கில் எடுக்க வேண்டும் என்கிறது அறிவு செயல்பாடு என்பது உண்மை நிலையை பற்றி புலன்களின் உணர்வு மற்றும் பகுத்து நோக்கி ஆராயும் நடவடிக்கை ஆகிய இரண்டுமே பிரதிபலிப்பதன் ஒருங்கிணைவே என்கிறது மார்க்சியம் மேலும் அது அறிவியல் ஆராய்ச்சிகளை பற்றி குறிப்பிடும்போது விஞ்ஞானிகளின் அனுமானங்களுக்கு ஒரு முக்கிய இடம் இருப்பதை அங்கீகரிக்கிறது புனைவாற்றலுக்கு உள்ள முக்கியத்துவத்தையும் கணக்கில் கொள்கிறது இத்தகைய புனைவாற்றல் இயல்புணர்வு ஒரு மாயாஜாலம் போல நேர்வதல்ல மனிதகுலத்தின் கடந்த கால அறிவாற்றலை உள்வாங்கிய ஒரு தனி நபருடைய அறிவாற்றல் மற்றும் அனுபவங்கள் ஆகியவற்றில் இருந்துதான் வெளிப்படுகிறது உத்தேச கருத்துகளில் இருந்து உருவாகும் அனுமானங்கள் புனைவுகள் என்பதோடு முடிந்துவிட்டால் அது அறிவியலாகாது அந்த அனுமானத்தை சாரப்படுத்தி அதனை பகுத்தாய்ந்து பின்னர் நிரூபணம் செய்வது அவசியம் இதிலிருந்துதான் கோட்பாடுகள் பிறக்கின்றன மேலும் ஒரு குறிப்பிட்ட அறிவு கட்டத்தில் சரி அறியப்பட்ட கருத்துக்கள் மற்றொரு கட்டத்தில் மேலும் மேம்படுத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு வருகின்றன நியூட்டனின் மேதமையோ பாரடேவின் ஆய்வு கருத்துக்களையோ போலியானவை அல்ல அவர்களின் அனுமானங்கள் அறிவியலுக்கு விரோதமானவையும் அல்ல ஆனால் அறிவின் வளர்ச்சி கட்டத்தில் அவை மேலும் திட்டவட்டமாக வேண்டும் அறிவு வளர்ச்சியும் இயக்கவியலுக்கு உட்பட்டது என்பதை கருந்துளை பற்றிய வரலாற்று பருந்து பார்வை நமக்கு விளக்குகிறது பொதுவானதில் இருந்து குறிப்பான ஒன்றை நோக்கி நகர்வதும் குறிப்பான நிகழ்வுகளை பொதுவானவைகளுடன் இணைப்பதுமே மார்க்சிய நோக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து நடக்கப் போகிறது என்று அறிவு வளர்கிறது கருத்துளை ஒளியை உமிழாது அதன் மீது விழும் ஒளியையும் பிரதிபலிக்காது அப்படியென்றால் எப்போதும் காட்சியே தராத பொருளாக இருக்குமா ஐன்ஸ்டீனுக்கே பெரும் கலக்கம் ஏற்பட்டது காட்சியே தராத ஒன்றை சந்தர்ப்ப சூழல் தரவுகள் கொண்டு அனுமானம் செய்யலாம் ஆனால் எப்போதும் காட்சியே தராது என்றால் அது மெய்யாக இருக்கிறது என அறிவியல் பார்வையில் ஏற்றுக்கொள்வது கடினம் எனவேதான் நேரடி சான்று தேடி அலைந்தனர் விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டீனின் தத்துவத்தை வைத்து மேலும் கருந்துலையை கூர்ந்து ஆராய்ந்தபோது அதன் அருகே தொலைவில் செல்லும் ஒலிக் கற்றை கருந்துளையை வந்து வந்த திசையிலேயே வெளிப்படும் என கண்டனர் அதாவது கருந்துளை இருந்தால் அங்கே ஒளிவட்டம் போல காட்சி தர வேண்டும் ஏற்கனவே M87 எயிட்டி கேலக்ஸி மையத்தில் கருந்துளை உள்ளது என அனுமானம் செய்து வைத்திருந்தோம் அங்கே கண்ணுக்கு தெரியாத கருந்துளையை சுற்றி ஒளிவட்டம் இருக்கிறதா என தேடி எடுத்த புகைப்படமே தற்போது வெளியாகியுள்ள புகைப்படம் இரண்டு ஆண்டுகள் போராடி உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் இணைந்து செயல்பட்டு ஒரு படத்தை வெளியிட்டுள்ளனர் இதன் காரணமாக இதுவரை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என சந்தேகத்துடன் வெறும் அனுமானமாக இருந்த கருந்துளை என்னும் வான் மெய்யாக இருக்கிறது என்பது உறுதியாகியுள்ளது இப்படி ஒவ்வொரு நாளும் மனித அறிவு பரப்பு புதிய திசையில் விரிவடைந்து வருகிறது இயக்கவியல் பொருள் குறித்து லெனின் எழுதும்போது த எலக்ட்ரான் இஸ் as இன்எக்சாஸ்டிபிள் அஸ் அ ஆட்டம் நேச்சர் இஸ் இன்ஃபெனிட் பட் இட் எக்ஸிஸ்ட் இன்ஃபெனிட்லி எலக்ட்ரான் குறித்து எப்போதும் எல்லாம் அறிந்துவிட்டோம் என்ற நிலை ஏற்படாது என்றார் அதாவது எப்போதும் அறிவு தேடல் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்றார் லெனின் அந்தந்த காலகட்டத்தில் உள்ள உற்பத்தி சக்திகள் அதாவது கருவிகளின் வளர்ச்சிக்கு ஏற்ப நமது அறிவின் ஆழம் அமையும் நிலை மறுப்பின் நிலை மறுப்பு மற்றும் பருப்பொருளில் ஏற்படும் அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற இயக்குவியல் விதிக்கு இணங்க புதிய அறிவியல் துறைகளின் பிறப்புக்கும் நவீன கோட்பாடுகள் வளர்த்தெடுக்கப்படுவதற்கேற்ற புதிய அனுமானங்கள் புதிய ஆய்வுகளுக்குமான சூழல் பிறந்து கொண்டிருக்கிறது